வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினைந்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு நெப்போலியன் வனப்பாட் தலைமையில் பிரெஞ்சு படைகள் மாஸ்கோவில் கிரம்லின் மாளிகையை அடைந்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஸ்பெயினிடமிருந்து கோஸ்டாரிகா எல் சல்வடோர் குவாத்தமாலா ஹோண்டுராஸ் நிக்கா ஆகிய நாடுகள் கூட்டாக விடுதலையை அறிவித்தன ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பியான் என்ற இடத்தில் இடம்பெற்ற முதலாவது சீன ஜப்பான் போரின் போது ஜப்பானியர்கள் சீனாவின் குவிங் வம்சத்தினரை தோற்கடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஸோம் என்ற இடத்தில் முதல் தடவையாக டேங்குகள் போரில் ஈடுபடுத்தப்பட்டன டேங்குகள் கண்டுபிடிக்கப்பட்ட போது இது தண்ணீர் கொண்டுவரும் வாகனம் என எதிரிகளால் நம்பவைக்கப்பட்டு, வைக்கப்பட்டு பிறகு தாக்குதலை மேற்கொண்ட சுவாரஸ்யமான சம்பவம் இங்கு நினைவு கூறத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியில் யூதர்களுக்கு குடியுரிமை சட்டப்பூர்வமாக மறுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசி ஜெர்மனி ஸ்வாஸ்டிக் சின்னத்துடன் கூடிய புதிய கொடியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போர் தொடர்பான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக பிராங்க்லின் ரூஸ்வெல்ட் மற்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் ஆகியோர் இரண்டாவது தடவையாக கியூபெக் நகரில் சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பானை தாக்கிய கேத்லின் என்ற சூறாவளி காரணமாக ஆயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கொரிய போரில் ஈடுபடுவதற்காக அமெரிக்க படைகள் கொரியாவில் தரையிறங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐநாவின் ஒப்புதலுடன் எரித்ரியா எத்தியோப்பியாவுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கிதா குருச்சேவ் ஐக்கிய அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்ட முதலாவது சோவியத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இந்திய அமைதி படைக்கு எதிராக திலீபன் நீராசாரமின்றி உன்னான் நுன்பை தொடங்கினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் ஷோன்ட் ஐந்து விண்கலம் ஏவப்பட்டது சந்திரனை சுற்றி வந்து பூமியின் காற்று மண்டலத்துக்குள் நுழைந்த முதலாவது விண்கலம் எதுவாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு மார்க்கோ போலோ இத்தாலிய வணிகர் உலக சுற்றுலா பயணி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரான்சிஸ் நேப்பியர் சென்னை மாகாண ஆளுநர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டு மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா மைசூர் திவான் மற்றும் பொறியாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு சரத் சந்திர சட்டோபாத்யாயா வங்காள எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அகதா கிறிஸ்டி ஆங்கிலேய எழுத்தாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு செண்பகராமன் பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட போராளி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சவுந்தர பாண்டியன் இந்திய தொழிலதிபர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கண்ணாதுரை தமிழ்நாட்டின் ஏழாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் கரஞ்சியா இந்திய எழுத்தாளர் இதழாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கம்பதாசன் கவிஞர் எழுத்தாளர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமுது ஈழத்து தமிழறிஞர் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ கோதண்டம் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுப்பிரமணியம் சுவாமி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ஜோசப் மைக்கேல் பெரேரா இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மண்டயம் வீரம்புடி சீனிவாசன் ஆஸ்திரேலிய உயிரியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரத்ன ஜீவன் ஹீல் இலங்கை மனித உரிமை செயல்பாட்டாளர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்துல் காதிர் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரம்யா கிருஷ்ணன் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதிமன் பாஸ்கரன் இந்திய சதுரங்க வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புர்குல ராமகிருஷ்ண ஹைதராபாத் மாகாண முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரா தாமரைக்கனி தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விக்டர் அரா சிலி நாட்டு பாடகர் இந்நாளின் சிறப்புகள் பொறியாளர் தினம் இந்தியாவில் இது கொண்டாடப்படுகிறது பொறியாளர் தினமின்றி மற்றும் குவாத்தமாலா எல் சல்வடோர் ஹண்டுராஸ் நிக்கரகோவா கோஸ்டாரிக்கா ஆகிய நாடுகளின் விடுதலை தினமின்றி மேலும் அனைத்துலக மக்களாட்சி தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை